நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் திரட்டி பால் செய்ய தேவையான சர்க்கரை கால் கப் இலக்காய் தூள் கால் ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் செய்முறை முதல்ல அடிகனமான பாத்திரத்துல பால் எடுத்து ஊத்தி வச்சிடலாம் ஊத்திட்டு ஸ்டவ் பத்த வச்சிட்டு அந்த பாத்திரத்தை மேல வச்சு பால நல்லா கொதிக்க விடணும் நல்லா கலறிட்டே இருக்கணும் கை விடாமல் அப்பப்போ பார்த்துகிட்டே இருக்கணும் கலறிட்டே இருக்கணும் ஏன்னா க அது வந்து ஏடு படிய ஆரம்பிச்சதுன்னா ஓரத்துலலாம் அடிப்பிடிச்சுக்கும் அதனால் கலறி கலறி விடணும் ஓரத்தில் ஏடு படிஞ்சு வரும் ஏடு படிஞ்சு படிஞ்சு வரும் இல்லையா அப்போ நம்ம அதை எடுத்து அந்த ஏடை பக்கத்தில் ஒரு பவுலில் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கலறி கலறி விட ஏடு ஓரங்களில் படிஞ்சு வரும் அதை எடுத்து எடுத்து பவுலில் எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா அப்போ நம்ம இல்லை சர்க்கரை அதில் கலந்துருவோம் சர்க்கரை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் சர்க்கரை போட்ட உடனே தண்ணி விடும் கொஞ்சம் நல்லா கலருவோம் கலந்து ஏலக்கத்தூள் போட்டு கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டு திக்னஸ் வந்த உடனே நம்ம இந்த திரண்டு வந்துருக்கோல்லையே அப்போ அப்போ வந்து இந்த ஏடெல்லாம் எடுத்து வச்சுருக்கோல்லே ஒரு பவுல அந்த ஏடை எடுத்து அதில் கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு கலந்து விட்டுட்டோன்னா ஒட்டாம வரும் திரண்டு நல்லா பால் திரண்டு வரும் சு நல்லா இருக்கும் நல்லா கெட்டி ஆயிடும் கொஞ்சம் நேரம் ஆறு இருக்கும் சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி திருட்டி பால் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்